कृष्णाया नमो वेदान्त गुरवे சச்சிதானய கிருஷ்ணயிணே நமோ வேதாந்தயிணே கிருஷ்ணாயலோகி வேஜாஸே சமயம் முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோய்நருச்சராதிர் தனுதோ தமயிதமயமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சென்ற வகுப்பில் தனுர்தரகா தனுர்வேதா தண்டஹா தமயிதா தமஹா வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் தமஹாக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம் தமனம் தமஹா ச தம்யேஷு தண்ட அதாவது தவறு செய்பவர்களிடத்தில் தண்டனை ரூபமாக பகவான் இருக்கார் ஆ தண்டனைங்கிற பலனை அனுபவிக்கிற ரூபமாக பகவான் இருக்கார் இது ஒரு நல்ல நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த தப்புக்கு எனக்கு தண்டனை வர்றபோது அந்த தண்டனையை நான் வந்து அது பகவானுடைய ரூபமாக எடுத்துக்கிற பக்குவம் இருந்ததுன்னு சொன்னால் அது எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணும் அந்த ஒரு அழகான ஆட்டிடியூடில் சொல்லியிருக்கார் பலம் தச்ச சயேவ इति தமஹா ஆக தண்டனையும் அவரே பகவானே தண்டனை ரூபமாகவும் இருக்கார் அதன் மூலம் ஜீவன்களையெல்லாம் திருத்தி பக்குவப்படுத்துகிறார் தண்டனை தப்பு செஞ்சால் தண்டனைக்கு பயப்படக்கூடாது தண்டனைக்கு பயப்படுறவன் தவறு பண்ணக்கூடாது இதுதான் இதனுடைய சாரம் இனி அடுத்தது அபராஜிதாங்கிற நாமம் சத்ருபி ந பராஜிதா இது அபராஜிதா சத்ருபி ந பராஜிதா இது அபராஜித அபராஜிதான்னு அர்த்தம் சத்ருபி அ பராஜிதான்னு சொன்னால் வெற்றி பராஜிதான்னா மற்றவன் வந்து நம்மளை ஜெயிச்சுடுறது மற்றவன் நம்மளை ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் அபராஜிதா பகவானை யார் ஜெயிக்க முடியும் ஆ இறைவனுக்கு அபராஜிதான்னு பேர் சத்ரு ந பராஜிதளால் ஷத்ருக்களால் திருத்தீய விபக்தி உக்காராந்த புல்லிங்குஷ திருத்தீய விபக்தே ஏகவச்சனை பகுவச்சனை சத்ரும் ஷத்ரு பராஜிதளால் ஒருபொழுதும் வெற்றி காண முடியாதவர் என்பதனால் அவர் அபராஜித்தா என்ற திருநாமத்தால் குறிப்பிடப்படுகிறார் அடுத்தது சமன்ூன் சகதேவு சமன் சூன் சகதே சர்வஹத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் எந்த எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கான கர்மசுங்கிறது ஷஷ் சப்தமி பக்தி விஷய சப்தமி எல்லா கர்ம விஷயங்களிலும்னு அர்த்தம் எல்லா கர்ம விஷயங்களையும் சமர்த்தா பகவானுக்கு சமர்த்தன் அவருக்கு திறமை இல்லாமல் இருக்க முடியுமா ஆம்னி ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி ஷியன்ட்னு சொல்கிறோம் சர்வசக்திமான் ஆம்னிஷியன்னா சர்வஜன் ஆம்னி பொட்டன்ட்டுனா சர்வசக்திமான் அது சர்வசக்திமானாக இருக்கிறதுனால சமர்த்தா அதனால் சகஹான நர்த்தம் எல்லாத்தையும் பொறுத்துண்டு பண்ண முடியும் அத்தனை கஷ்டத்தையும் தான் எதாவது பகவானுக்கு ஏது கஷ்டம் எல்லாம் அனாயாசமாக லீலையாக பண்ணுறார் இதெல்லாம் நாம் நினச்சா நமக்கு அது தந்துருவோம் ஈஸ்வரனுடைய குணங்களை தியானம் பண்ணுறதுனால சஹசிரநாமம் சொல்கிறதுனால அந்த குணங்களை நாம் சம்பாதிக்கலாம் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சக்தியெல்லாம் இந்த திருநாமங்களை சொல்கிறதன் மூலம் நாம் சம்பாதிக்கிறோம் அதுக்கு தான் எல்லாம் காரியத்தோடு தான் பண்ணுறோம் ஆஹ் சர்வ கர்மசு சமர்த்தஹா இ சர்வசகா அஹா சஹகாங்கிறதுக்கு சமர்த்தான்னு எடுத்துக்கிறார் சமர்த்தஹா சர்வசகனா சர்வ கர்ம சகஹா சர்வ கர்ம சமர்த்தஹா எல்லா காரியங்களையும் பண்ணுறதுல திறமை வாய்ந்தவர் தெரியாத காரியப்போ நம்ம லௌக்கிகத்திலேயே பார்க்குறோம் ஒருத்தருக்கு அதை பற்றி நான் சப்ஜெக்ட் தெரியலேனா கூட தெரிஞ்சவர்களை வச்சு அதை காரியத்தை பண்ணக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது ஆக சர்வசகா பகவானுக்கு அதுவும் தேவையில்லை அசகாயா சகாயமே இல்லாமல் பண்ணிவிடுவர் அடுத்தது அடுத்த இன்னொரு அர்த்தம் என்னென்னா எதிரிகளை எல்லாம் பொறுத்துக்கிறார்னு அர்த்தம் எப்படி சிசுபாலனை பொறுத்துண்டாரோ கிருஷ்ணர் அந்த சகிப்புத்தன்மையின்னு அர்த்தம் டாலரன்ஸ் இப்போ அடிக்கடி சொல்கிறாங்கல்ல இந்துக்களுக்கு டாலரன்ஸ் இல்லைங்கிறான் எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாங்க இந்துக்களுக்கு ஓவரால் டாலரன்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்கள்லாம் சர்வே பண்ணிட்டுருக்காங்க டாலரன்ஸு இந்துக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பைத்தியகார்த்தனும் நீங்கள் ஸ்வரணையே இல்லைன்னு சொல்லணும் இந்துக்களுக்கு சுரணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அப்படி இந்த மாதிரி எல்லாம் பகவான் பார்த்துப்பாருன்னு இருக்கோ மூலியம் சர்வான் சத்ருன்னு சகத்தை எல்லா ஷத்ருக்களையும் பொறுத்து கொள்ளுகிறார் அது மாத்திரமில்லை எவ்வளவு சத்ருக்கள் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்கிறதுக்கான திறமையும் இருக்குது இருந்தாலும் பொறுமையாக இருக்குது அதாவது எங்கே நம்மளால் டாமினேட் பண்ண முடியுமோ அங்கே கண்ட்ரோலாக இருக்கிறது தான் நம்ம ஒருத்தரை அநாயாசமாக தூக்கி போட்டு ஆனாலும் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது உயர்ந்த குணம் அதுக்கப்புறமும் சாம தான பேதம் இதெல்லாம் எதுவுமே சரி வரலன்னா தான் தண்டம் அதனால் பொறுத்துக்கிறது ஆ சகதே தி வா சர்வ சகஹா எல்லாத்தையும் பொறுத்துப்பார் நம்ம பண்ணுற அக்கிரமத்தை எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு குட்டு வச்சார்னா அப்புறம் தெரியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் கடவுளாது ஒன்றாது அப்படின்னு அந்த அறிவு திமிர்னால் பேசுறது அதெல்லாம் பொறுத்துப்பார் பகவான் இப்போ எவ்வளோ நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறோம் நிறைய பண்ணுறதெல்லாம் சுவாமி பொறுத்துன்னு தான் இருக்கார் அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா என்ன எல்நினோ எல்நினோ குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்துடுச்சினா எத்தனை தான் பொறுத்துக்கும் நேச்சர் நேச்சர் என்ன பண்ணுறதுன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அது நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நம்ம என்னெல்லாம் குப்பையை போட்டால் அது நமக்கு திருத்தி நல்லதெல்லாம் கொடுக்குறது எவ்வளோ பொறுமை பூமிக்கு ஆனால் நம்ம அதை மதிக்கிறோமான் அளவுக்கு மீறி போயிடுத்துனா என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பண்ணுற போது மன்னிச்சிக்கோ பொறுத்துக்கோ ப்ரேயர் பண்ணுறது அது பண்ணுறது தப்பு பண்ணாமல் இருந்தால் நல்லது பாவத்தை பண்ணிட்டு துக்கம் வரும்போது பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னா அந்த இந்த துக்கத்தை கொடுத்துடாமல் எடுத்துக்கோ அப்படின்னா என்ன பண்ண முடியும் நியத்தின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ அதிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆ சர்வ சகஹா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பகவானை பூஜை பண்ணினா நமக்கும் நல்ல காரியங்களை பண்ணுற சாமர்த்தியம் வரும் பகவானை பூஜை நமக்கும் தக் துக்கங்களை சக்தி வரும் இதெல்லாம் பலன் அதனால தான் சர்வசகாய நம இது ஒரு நாம அடுத்தது நியந்தா சர்வான் சர்வான் ஸ்வேஷுஸ்வேஷு கிருத்தேஷு வவஸ்தாபய வியவஸ்தாபய்தி நியந்தா சர்வான் ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தேஷு வியவஸ்தாபயதி இது நியந்தா இதுக்கு சரியான திருக்குறள் இருக்குது இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் பண்ணின்றிருக்கார் பகவான் இவன் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு இவன் இதைத்தான் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிருக்கார் நியந்தா நியந்தான்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் அவரவர்கள் பண்ணுற வினைகளுக்கேற்ப அவரவர்களுக்கு அந்தந்த எல்லாம் அங்கங்கே விவஸ்தா பண்ணுறார் டெலிகேட் பண்ணுறாருன்னு அர்த்தம் சர்வான் எல்லோரையும் ஸ்வேஷு ஸ்வேஷு அவரவர்களுடைய வேலையில் இவனுக்கு இதுதான் செய்கிறதுக்கு சக்தி இருக்குது இவனுக்கு இந்த ஜென்மா இந்த இது சௌரியமாக இருக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கணும் ராகத்வேஷத்தினால் பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை புரிஞ்சுண்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கிறத பார்த்து பொறாமப்படாமல் நமக்கு கிடைச்சிருக்கிறத குறித்து கர்வப்படாமல் அதை ஏற்றுண்டோம்னா புத்திசாலித்தனம் பகவான் என்னை இதுக்காக நியமிச்சிருக்கார் அந்த நியமிச்சுருக்கிறது என்ன வந்து இந்த ஜென்மாவில் நம்ம இதை மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு என்னை நியமிச்சிருக்கார் அந்த காரியத்தை நான் சந்தோஷமாக பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆக சருவான் சருவானுன்னா என்ன அர்த்தம் சருவான் ஈவன் அனிமல்லாம் கூட அது இன்ஸ்டிங்டர்க் அதுக்கெல்லாம் வந்து நமக்குத்தான் வந்து வில் பவர் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது சாய்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம ராகத்வேஷம் வருது நல்லதும் பண்ணுறோம் கெட்டதும் பண்ணுறோம் மற்றதுக்கெல்லாம் அப்படி இல்லையே அதது அது வேலையை பண்ணுறது புலின்னா புலிக்கின்னு ஒரு தர்மம் இருக்குது பசுமாட்டுக்கு ஒரு தர்மம் இருக்குது அது அது பண்ணின்னு இருக்குது நெருப்புனா நெருப்புக்கு ஒரு தர்மம் காத்துனா காற்றுக்கு ஒரு தர்மம் அது அது பண்ணின்னு இருக்குது அது மாதிரி அதை அவரவர்களுக்கு நீங்கள் ஹியூமன் மனுஷனுக்கும் என்னென்னா வர்ணாசிரம வியவஸ்தா இந்த பார் இந்த இந்த நீ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜாப் இருக்குன்னா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் இந்த வேலையில்லா திண்டாட்டங்கிறது மெட்டீரியல் இசத்தில் தான் ஆன் நம்ம தர்மசாஸ்திரப்படி பார்த்தா பிறக்கிற போதே வேலையோடு தான் பிறக்கிறான் இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கான் ஜெர்மன்காரன் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற இதில் ப்ளஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கான் இது மைனஸ் இருக்கிறது இருக்கட்டும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற புறக்கிறபோதே எனக்கு இதுதான் தொழில்னுவிட்டா பிரச்சனையும் இல்லையே தொழிலுக்காக நான் அலைய வேண்டியது இல்லையே நாயா பேயா அது வேறு நான் ஆசைப்படுற தொழில் இருக்கணும் அந்த தொழில் வந்து வேலை கம்மியாக இருக்கணும் சம்பளம் கூட இருக்கணும் அனுபவிக்கிறது கூட இருக்கணும் கஷ்டம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு அனிமலாகவே இருக்கலாமே அது சொன்னால் புரியாது அதான் லெஸ் பெயின் மோர் ப்ளஷர் அதுக்கு பதிலாக இப்படின்னு சொல்லலாம் யூ டோன்ட் திங்க் எவ்ரி திங் இஸ் பெயின்னு நினைக்காது அப்பா எவ்ரி இஸ் ப்ளஷர் கிடையாது அதனால தான் வர்ண தர்மங்கள்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரவே வராது அக்செப்ட் பண்ணிண்டா ஆனால் அது எனக்கு வந்து நீ வசத்தியாக இருக்க தாழ்த்தியாக இருக்கலாக இருக்கான் என்னவோ ஒரு குழப்பம் அதனால் சர்வான்னு ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தியேஷு அவனவனுக்கு இவனுடைய கேப்ப என்ன இவன் படிப்பு என்ன இவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஜாபில் வைக்கிறது ஏன் நீ அந்த அங்கே போப்பா நீ இங்கே போ இல்லாட்டி என்னென்னா உனக்கு தகுந்த மாதிரி வேலை இங்கே இல்லை வேறு எங்கேயா உனக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கிற இடமா பார்த்துப்போ சொல்கிறோம் இல்லையா அதுதான் சொல்கிறார் இவர் ரொம்ப அழகுது சர்வானு ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தேஷு வியவஸ்தாபயதி இயந்தா எல்லோருக்கும் அவர் அவருடைய ஜாபை டெலிகேட் பண்ணுறவர் பகவான் டெலிகேட் பண்ண ஜாபை யாரும் பண்ணுறதில்லை இவன் அவன் ராகத்வேஷத்தினால பண்ணிட்டு கஷ்டப்படுறான் போகும் அவருக்கு பேர் நியந்தா நியமயத்தி இது நியந்தா இப்படி புரிஞ்சுக்கணும் நியமயத்தி ேஷ ஸ்ேஷு கிருத்தய அந்த நயமத்தி தவ் ஸாந்த அடுத்தது அன்த்தது நயமாக நயத்தி தனமாக சர்வந்துயராத் நயமாக நயிதி தசிய வித்தியதே இது அநியமாக சர்வநியூர் நியந்திரந்தராபாவாத் பகவானுக்கு ஏதாவது நியமம் உண்டான்னா நியமத்தை எல்லாம் சரியாக கவனிச்சிக்கிறது தான் நியமமே தவிர அவரை யாராவது நியமிக்க முடியுமா பகவான் வந்து எல்லாருக்கும் டெலிகே ஜாபை டெலிகேட் அவருக்கு ஜாபை டெலிகேட் பண்ணுறவன் யாருன்னு கேட்டால் கிடையாதுங்கிற அநியமாக அவருக்கு நியமம் இல்லை நியமம் இல்லைன்னா அக்கிரமம் பண்ணுவார்னு அர்த்தமானா கிடையாது அக்கிரமம் பண்ணினால் அதை கண்டிக்கிறதுக்கும் பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது நல்லது பண்ணால் அதுக்கான என்னது அதுக்கான பரிசையும் அவர் கொடுப்பார் தப்பு பண்ணினால் தண்டனையும் கொடுப்பார் இது ரெண்டையும் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அவர் எதையா பண்ணி பரிசு வாங்கியோ தண்டனையோ பெற போகிறாரான்னா பரிசு உண்டோ பகவானுக்கு தண்டனை உண்டோ ரெண்டும் கிடையாது ஆகையினால் அநியமஹா ந நியமஹா நியத்திஹி அவருக்கு நியத்தி கிடையாது ஆனால் அவரே நியத்தி ரூபமாக இருக்கார்னு வேறு படிக்கிறோம் பகவான் எப்படி இருக்கார்னா ஆர்டராக இருக்கார்னா இந்த பிரபஞ்சத்தில் ஆர்டர் ரூபமாக இருக்கார் நியத்தி ரூபமாக இருக்கார் சூரியன் கரெக்டாக உதிக்கிறார் மறைகிறார் பூமி ஒழுங்காக சுத்தின்னு இருக்குது காற்று அடிக்கிற நேரத்துக்கு காற்றடிக்கிறது மழை பெய்கிற நேரத்துக்கு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிற நேரத்துக்கு வெயில் அடிக்கிறது அது அந்தந்த நேரத்துக்கு நடக்கலைன்னா அதுக்கு நம்ம பண்ண தப்பு காரணமாக இருக்குது தவறு செய்தால் அது கொடுக்கப்படாது சரியாக பண்ணி நான் கொடுக்கணும் கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் அங்கே எல்லாம் மழையினார் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கப்புறம் வான் சிறப்பையும் வச்சார் அதாவது கெட்டார்க்கு சார்வாய் அப்படி அண்மையும் பண்ணணும் இந்த பாட்டை கெடுப்ப கெடுப்ப கெட்டார்க்கு கெடுப்பதுவாய் கெடாதார்க் அதாவது கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் கெட்டார்க்கு சார்வாய் கெடுப்பதுவும் நல்லார்க்குச் சார்வாய் எடுப்பதுவும் அங்கே எல்லாம் மழை அப்படின்னு அதில் சேர்க்கணும் தப்பு பண்ணுறவனுக்கு மழை வந்து ஒன்றும் பெஞ்சு கெடுக்கும் இல்லாட்டி காஞ்சி கெடுக்கும் நல்லவனுக்கு அளவாக பெஞ்சு நன்மையை செய்யுங்கிறார் திருவள்ளுவர் நியத்தி அப்போது ந நியமஹா நியத்தி தஸ்ய வித்தியத்தை அவருக்கு நியமம் இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே ஏதோ ஒன்றுன்னா இப்போ நம்ம வந்து நியமிக்கிறோன்னா நம்மளை அவர் நியமிக்கிறார் ஆனால் எல்லாத்தையுமே நியமிக்கிற அவருக்கு வேற ஒரு நியமம் என் பண்ணுறோம் ஒருத்தர் தான்னா அவர் அதுக்கு எண்டு எங்கே இருக்குது அனவஸ்தா தோஷந்தான் வரும் எண்டுலெஸ் தோஷந்தான் வரும் எல்லா சமஸ்தத்தத்தையும் பிரபஞ்சத்தையும் யூனிவர்ஸையும் அவர் தான் நியமிக்கிறார் அவர் நியமிக்கிறவருக்கு இன்னொருத்தர் நியமிக்கும் பகவானுக்கு ஒரு நியமன கர்த்தாக இருந்தான்னா அப்புறம் அவனுக்கு யார் அவனுக்கு யார் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே அதனால தான் சொல்கிறார் சர்வநியந்துகு இந்த பதம் ரொம்ப முக்கியம் சர்வநியந்துஹு நியூ அந்தர அபாவாத் எல்லாத்துக்கும் நியந்தாவாக இருக்கிறவருக்கு இன்னொரு நியந்தா இருக்க முடியாது ஆகையினால் அவருக்கு நியமம் இல்லை எனவே அவர் அநியமாய நமஹா அப்படின்னு அர்ச்சிக்கப்படுகிறார் அப்படின்னர் அடுத்தது அப்புறம் நியமோ யமஹா இந்த ஸ்லோகம் என்ன இருக்குது தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமஹா அபராதித சர்வசகோ நியந்தா நியமோ யமாக அப்படின்னு இருக்கு இல்லையா நியமோயமாக நியமோயமாக அயமாகான்னு அர்த்தம் அதனால் அங்கே ஒரு அவகிரம் இருக்கு ஆமாம் அயமாக அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நிறத்தை எம மருத்து அயமாக அதுவா யமனியம யோகாங்கே தமியா சேவ நியமய யம நாச வித்தியதே யம மிருத்யு இது அயம அதுவா யமநியமௌ யமநியமௌகாங்கே தத்யம் யுவாத் சயவ நியமாக யம ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அயமாகங்கிறது ஒன்று அவகிரகத்தை போட்டுக்கிறார் இன்னும் உள்ள அவகிரகத்தை எடுத்துட்டார் ஏன்னா எழுதுறது அந்த காலத்தில் ஓரச்சுவடையில் தானே இப்போவும் இந்த அவகிரகம் வந்து நம்ம போடுறோமே அந்த எஸ்ஸு அது போட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு ஒரு விச்சாரம் பண்ணி போட வேண்டியது இல்லை ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கிறோம் இப்போ ரெண்டு ஆகாரம் வந்ததுன்னா ரெண்டு எஸ் போடுறான் அதுக்கு பேர் அபகிரகிறோம் ஆ வந்ததுன்னா ஆ வந்ததுன்னு சொன்னால் இந்த நியமோ என்ன அபராஜித சர்வசகோ நியந்தானியமோ யமஹா அங்கே ஒரு அநீ அயமகான்னு வந்து விடுறது ஆஹா அயமகான்னு எடுத்துக்கலாம் இல்லை அகாரத்தை லோ எடுத்துன்னு விட்டுட்டோ அகாரத்தை ஆதேசம் பண்ணலாம் அகாரத்தை லோபமும் பண்ணலாம் அகாரத்தை சேத்துக்கவும் செய்யலாம் அக்காரத்தை நீக்கவும் செய்யலாம் ரெண்டு அர்த்தமும் சொல்கிறாரு அஸ்ய மிருத் யமஹா ந வித்தியதே பகவானுக்கு எம் மிருத்யுங்க ஷாவுண்டா ஜீவனுக்கே போது அவருக்கு வந்து ஜீவனுக்கு ஷாபுங்கிறது வந்து சரீரத்தோட சம்பந்தத்தினால்தான் ஜீவன் ஒரு நாள் சத்து போகாது அது மாதிரி இவர் என்னென்னா யமஹா மிருத்யுகூ அஸ்ஸ ந வித்தியத்தே இது அயமஹா இவருக்கு மரணமில்லை எனவே இவர் அயமகா என்று சொல்லப்படுகிறார் யமனற்றவர் அப்படின்னு அர்த்தம் யமனற்றவர் மரணம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா அதுவா அல்லது யமநியமௌ யமநியவுன்னா யோ யோகத்தில் சொல்லியிருக்கு யம நியமம் யமம் அஞ்சு நியமம் அஞ்சு இப்போ வந்து ஹட்ட யோக பிரதிபிக்காலேயும் யமம் பத்து இருந்தது நியமமும் பத்து இருந்தது இப்போ யாஜ்யோல்கேசம்ஹீதா கிளாஸ் இன்றைக்கி சாயங்காலம் இருக்குது அதுலேயும் என்ன இருந்ததுன்னா யமம் பத்து இருக்குது நியமம் பத்து இருக்குது இதெல்லாம் யோகத்தை தியானத்துக்கு சமாதிக்கு இது முதல் அம்சம் ஆகையெல்லாம் யமநியவோ யோகாங்கு யோகாங்கத்தில் இருக்கக்கூடிய யமநியமங்கள் யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யமநியமங்கள் தத்கம்யத்வாத் சயேவ நியமாக யம அதாவது அந்த சாதனங்கள் எல்லாம் பண்ணி யாரை அடையிறோம் ஆனந்தமே வடிவான பகவானைத்தானே தியானம் பண்ணுறோம் இப்போ ஆனந்தமே வடிவாக இருக்கிற அந்த பகவானை தத்கம்யத்வாத் தத்கம்யத்துவாத்துனா அவரை அடைவதற்கு இவைகள் பயன்படுகின்றன யமநியமங்களை கடைப்பிடிப்பதனால் இறைவனை உணர்வதற்கான தகுதிகள் நமக்கு வருகின்றன ஆகவே அவரை அடைவதற்கான சாதனங்களாக இருக்கிறதுனால சயேவ எல்லாம் அவர் அவர் அவர் அது அதனால் அவர் அடைகிறதுனால அவர் தான் அதுங்கிறார் சயேவ நியமாக சயேவ யமாக நான் வந்து நிய யமநியமத்தை ஃபாலோ பண்ணுற போதே பகவான் எங்கிட்ட இருக்க யமன்னா என்ன நியமன்னா என்னங்கிறது நான் விளக்கி சொல்லலை பொதுவாக பகவான் பதஞ்சலி சொல்லியிருக்கிறது அஞ்சு அஞ்சு பத்து தான் இதில் யமத்தில் அஞ்சு அதில் அஞ்சு சொல்லியிருக்க அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரஹ பிரம்மச்சரியம் இது யமம் யமான்னு சொன்னால் எதெல்லாம் கூடாதோ அதுக்கு பேர் யமஹான்னு பேர் யாரையும் ஹிம்சா பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது அப்புறம் வந்து யாருடைய பொருளையும் திருடக்கூடாது நம்மளும் நிறைய சாமானை சேர்த்துக்கப்படாது குறிப்பாக யோகி வந்து ரொம்ப பொருளே வச்சுக்கக்கூடாது அப்புறம் பரிபூர்ணமான பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் தமிழ்லேயே சொல்லுவோமே அதாவது கொல்லாமை கொல்லாமை பொய்யாமை கள்ளாமை பொருள் மிகப்படையாமை புலன் வழி செல்லாமை இந்த அஞ்சு ஆமை அப்புறம் நியமம் நியமத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் கூடாதுங்கிறதுல தாத்பரியம் ஆக ஹிம்சை பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது அப்புறம் வந்து நாமளும் நிறைய சாமான பொருளை சேர்த்து வச்சுக்கக்கூடாது அப்புறம் பாலுணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் பாலுணர்ச்சியில் ஈடுபடக்கூடாது புலன் வழி செல்லக்கூடாது அதில் தாத்பரியம் அப்புறம் நியமம்னு சொன்னால் என்ன இருக்குது அதில் என்ன சுத்தமாக இருக்கணும் எப்போது எது இருக்கோ நமக்கு கிடைச்சிருக்கோ அதில் திருப்தியோடு இருக்கணும் நாமளாக விரும்பி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அதாவது ரொம்ப சொகுசு கொடுக்கப்படாது உடம்புக்கு அப்புறம் என்னது சாஸ்திரத்தை படிக்கணும் இல்லாட்டி பகவன் நாமத்தை ஜெபிக்கணும் நாம் பண்ணுற காரியத்தெல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இதெல்லாம் அஞ்சு இதெல்லாம் யோகாங்கங்கள் எனது ஷௌச்சம் சந்தோஷம் தபகா சுவாத்தியாயா ஈஸ்வர பிரணிதானம் ஆக தூய்மை தூய்மை மன நிறைவு அப்புறம் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அதாவது குளிர் வெப்பம் இது போன்ற நோய் இதெல்லாம் பொறுத்து கொள்ளுதல் அப்புறம் எனது சாஸ்திரங்களை படித்தல் அல்லது இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்தல் அல்லது அடு அடுத்தது என்னென்னா செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்தல் கருமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏத்தி இவர் என்ன சொல்கிறார் ஆச்சாரியார் இந்த பத்தும் பகவானுடைய ஸ்வரூபங்கிறார் எங்கே வந்து பொய் யாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கானோ அங்கே பகவானே இருக்கார் பொய் பேசாத இடத்துல பகவான் இருக்க அப்படி சொல்கிறார் எங்கே தூய்மை இருக்கோ அங்கே பகவான் இருக்கார் எங்கே நிறைவு இருக்கோ அங்கே பகவான் இருக்கார் எங்கே சகிச்சுக்கிறானோ அங்கே பகவான் அதுவே பகவானுடைய ரூபம் ஆகிடுறது எங்கே ஜப்பம் பண்ணுறானோ அது பகவானாகவே ஆயிடுறது ஆக இந்த துவைத்தத்தை துவைத்தா துவைத்தம் மாதிரி அழகாக ரொம்ப அதுபுதமாக இருக்குது யமநியம யோகாங்கே யோகாங்கே யமௌ தத் கமியா அதன் மூலமாகவே அவரை அடைவதால் தத்மத்திகாரர் என்ன சொல்கிறார் பாபு சர்வநீதி நியமாக நியமபியமன அபாவே ஹேத்துமாக சர்வநியத்து சர்வசி சர்வ ஈசானா ப்ரஹதாரணி உபனத் கோட் பண்ணுறார் சர்வமிதம் பிரசாஸ்தி சர்வநியிரு நசே சே கஷ்ட தஸ்ய நாம மகத் திஷா நிறைய ஒரு ஸ்ருதி கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறார் சர்வோபம்ஹர்த்து மிருத்யுர் எஸ்யோபசேச்சனம் அவருக்கு கிடையாதுங்கிறதுக்கு சொல்றார் யம தர்மராஜாவையே சட்னியாக தொட்டுக்கிறவருக்கு யமன்ருப்பானா அப்படிங்கிறத கோட் பண்ணுறார் மிருத்தூர் எஸ்யோபசேச்சனம் நியந்தா நியமோயமாக ஏற்கே இது நூத்தியஞ்சுதான் எத்தனை நமமோயன் வியானிய இவரைல்லாம் யோகசூத்தத்தை கோட் பண்ற அஹிம்சா சத்தேயிரமரிய அப்பிராயமாச்சோஷத்தபரப்போகூத்தோத்தோ யமௌவோங்கூத்த அதாவது எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற சாதனத்துக்கு இது அங்கங்கள் தாப்பியாம் கமக்காபியாம் பிரதான பூத யோகத்வாரா கம்யம் பிரம்ம லக்ஷியத்தே அதனால் தாப்பியாம்னால் நான் யமநியமாபியாம் கமக்காபியாம் எல்லாத்துக்கும் அந்த சாதனங்கள் அத்தனை யாரை மையமாக வச்சுருக்குன்னா அந்த பகவானை மையமாக வச்சிருக்கு அதனால் பிரதான பூத யோகத்வாரா கம்யம் பிரம்ம லட்சியத்தே அதாவது யமனியமம் இருந்தால் தான் சமாதி வரும் சமாதி இருந்தால் தான் பகவானை பூர்ணமாக அடைய முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்குங்கிற தாப்பியாம் கமகாபியாம் பிரதான பூத யோகத்வாரா சொல்லிட்ட அதுவே நேராக பகவான் அடையும்படி பண்ணிடாது அதுக்கப்புறம் நீ வந்து ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் அப்புறம் சவிகல்ப சமாதி இத்தனையும் பண்ணினாத்தான் நீ அடைய முடியும் அதனால் அடையக்கூடிய பிரம்மம் வந்து இதெல்லாம் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நான் அப்படி எடுத்துக்கிறேன் அதுவா யமநியம சப்தையோ சப்தையோர் மத்வர்த்தி ததுபயோ நியமன அதுதான் ரெண்டு மீனிங் இவர் சொல்கிறார் இவர் விபருத்திக்காரர் தாரக பிரம்மானந்தா என்ன சொல்கிறாருன்னா இதை சொல்கிறார் அதாவது யோகத்தினாலே அடையப்பட த இந்த மந்திர ஸ்லோகம் இருக்கேன் என்னது யோகாங்கே தத்கம்யத்வாத் தத்கம்யத்வாத்துங்கிறது யோகாங்கத்தின்கள் வாயிலாக அடை அடையப்படுபவர் அப்புறம் அதுவாகவே இருக்கிறவர் நான் அதுவாகவே இருக்கிறவருங்கிற அர்த்தந்தான் முதல்ல சொன்னேன் ரெண்டு அர்த்தம் இவர் சொல்கிறார் விபருத்திக்காரர் இனி அடுத்ததுக்கு போலாம் சுவான் சாத்விக்கமராணா பிரி பிரித்தனிய சத்தியமராண அயோ பிரிகீன சத்வவான் சாத்விகா சத்தியாக சத்தியதர்மபராணா அபிப்பிராய பிரியாஹா அர்ஹா பிரியகிருத்து பிரீத்திவர்தனா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாமாக்கள் இருக்குதில்ல எட்நூற்றி நாமாக்கள் முடிஞ்சுது 875 எழுபத்தஞ்சி தான் ஆமாம் எட்நூற்றி எழுபத்தஞ்சு நாமக்கல் முடிஞ்சது சத்வான் அதுக்கு என்ன அர்த்தம் சௌரிய வீரியாதிகம் சத்வம் அஸ்ய இதி சத்வான் சௌரிய வீரியாதிகம் சத்வம் அஸ்ய இதி ரொம்ப அழகா அர்த்தம் சொல்கிறார் ஆச்சாரிய ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காரு அதை விளக்கமாக சொல்கிறார் இப்போ என்ன அர்த்தம்னா சத்வவான் வான்னு சொன்னால் உடையவன் அர்த்தம் பகவான் தனவான் அது மாதிரி சத்வவான் சத்துவத்தை உடையவன் சத்துவத்தை உடையவன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சூரத்தனம் வீரம் இதெல்லாம் உடையவன் பகவானுக்கு சூரத்தனமும் வீரத்தனமும் இருக்குது வீரமும் சூரமும் இருக்குது வீரங்கிறது உள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் சௌரியங்கிறது பாடியில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் அந்த வீரத்தினுடைய வெளிப்பாடு மனசில் இருக்கிறது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் அவனை இது பண்ணிவிடுவேன் அப்போ வீரன்னு சொன்னால் அது வந்து வீரியங்கிறது வந்து மனசில் இருக்கிற ஒரு என்னது டீப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆழமாக இருக்கிற நம்பிக்கை அதுக்கு பேர் தான் வீரம்னு பேர் வீரிய வீரியத்தை உடையவனுக்கு வீரன்னு பேர் இந்த வீரியம் எதனால வருதுன்னா ஒழுக்கமான வாழ்க்கையினால்தான் வருது ஒழுக்கமான வாழ்க்கையினால்தான் வீரியம் வருது அந்த வீரியத்தினால்தான் மனசுக்குள்ள ஒரு ஆ ஏன்னா அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வரும் இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அது மாத்திரம் இருந்தால் போகாது உடம்பில் சக்தி வேணுமே மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்தால் மாத்திரம் போகிறாது அது மாத்திரம் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்து அதனால் சோர்ந்து போக மாட்டோம் ஆனால் உடம்புலேயும் சக்தி வேணும் மனசில் மாத்திரம் தன்னம்பிக்கை இருந்து உடம்பில் சக்தி இல்லைன்னா உடம்பில் சக்தி இருந்து மனசில் தன்னம்பிக்கைனாலாம் சரி வராது ஆஹ் இது வந்து என்னதுன்னா மியூச்சுவல் டிபெண்ட் ஒன்று ஒன்றும் சார்ந்துருக்கு அதை சொல்கிறாரு இங்கே சௌரிய வீரியாதிக்கம் சத்வம் சத்வம் ஈஸ் வீரியம் சௌரியம் இருக்குது அவனுக்கு வீரமும் இருக்குது சூரத்தனமும் இருக்குது அப்படிங்கிறது அப்போ எப்படி நீங்கள் அதை அதை யாருக்கு வீரியமும் சௌரியமும் இருக்கோ அவருக்கு அவருக்கு பேர் சத்வவான்னு பேர் ஆ சத்வசப்தத்துக்கு வீரியம் சௌரியம்னு அர்த்தம் பண்ணுறார் சத்வத்துக்கு வந்து வீரியம் சௌரியம்னு எங்கே சொல்லியிருக்கு அதுக்கு விவருத்திக்காரர் தாரகபிரமானந்தா கோட் பண்ணுறார் சத்வம் திரவியே குணே சேத்தீ விவசாயஸ்வாவையோ பிசாச்சாவா பிசாச்சாத ஆத்மாவே பலே பிராணேஷு ஜத்துஷு அப்படின்னு அபிதான கோஷம் இருக்குது அமர கோஷம் மாதிரி டிக்ஷ்னரி டிக்ஷ்னரியில் இப்படி மீனிங்லாம் இருக்குங்கிறார் சத்வம் திரவியே குணே சேத்தி விவசாயஸ்வாவையோ பிசாச்சாதவாத்மபாவா பிசாச்சாத பிசாச்சாதவாத்மபாவே பலே பிராணேஷு ஜத்துஷு சத்வசப்தத்துக்கு ஒரு பொருளுக்கும் சத் திரவ்ய திரவியத்துக்கும் சத்வம்னு பேர் அதாவது என்ன சொல்கிறது புஷ்பம் இருக்குது அப்படின்னா இருக்குங்கிறோம் இல்லையா அந்த இருப்புக்கு பேர் சத்வம்னு பேர் சத் சத்வம் அப்படின்னா இருப்புத்தன்மை அதுக்கும் சத்வம்னு பேர் அவர் சொல்கிறார் சத்வங்கிறது திரவியத்துக்கு சேரும் குணத்துக்கும் சேருங்கிறார் குணம்னால் என்ன நெருப்பு சூடாக இருக்குது ஆக சூடுங்கிற குணத்துக்கும் சத்துவங்கிறது வரும் சூடு மாற்றம் இல்லை இது மாதிரி எத்தனையோ குணம் இருக்குது புஷ்பத்துக்கு வாசனை இருக்குது அப்படிங்கிறது ஆக குணத்துக்கும் சத்துவங்கிற பதம் உண்டு அப்புறம் விவசாய சுவாவையோஹோ விவசாய ஸ்வபாவத்துக்கு ஒரு அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கார் விவசாய சுவாவையோஹோ அதான் இவர் ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய வீரியாதிக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தத்துலேருந்து கோட் பண்ணுறார் விவசாயம்னு சொன்னால் மன உறுதி அதுக்கு பேர் விவசாயம் நம்ம தேசத்தில் வந்து இந்த பூமியை உழறவங்களுக்கு உழவர்களுக்கு விவசாயிகள்னு சொல்கிறது காரணமே மன உறுதி மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் பூச்சி வந்தாலும் வராட்டாலும் எல்லாம் எப்போவுமே மன உறுதியை இருக்கணும் பூமியை நம்பி இருக்கோம் மழையை நம்பி இருக்கோம் என்ன வரும் தெரியாது ஆகா அதனால தான் அதுக்கு விவசாயம் வந்து ஒரு காரண பெயராகிடுது விவசாயா மலையாளத்திலலாம் கிருஷின்னு தான் சொல்கிறான் இங்கேயும் வந்து என்ன உழவு தொழில்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம சாதாரணமாக இந்த பக்கத்துலாம் இந்த பக்கத்துலலாம் விவசாயி இந்த பக்கத்தில் விவசாயின்னு சொல்கிறது கம்மி சம்சாரியம்பான் அவர் பெரிய சம்சாரியும்பான் சம்சாரின்னா விவசாயின்னு அர்த்தம் இந்த ஊர் பக்கம் ஆக விவசாய சொபாவையோ விவசாய ஸ்வாவம்னா என்ன அர்த்தம்னா மன உறுதி அப்படிங்கிற இயல்பு இல்லாட்டி ஸ்வாவம் தனியாக போட்டுக்கணும் சத்வம்னு சொன்னால் அது அப்படி ஒரு பிரகிருதி அது அந் அவன்ட்ட அதுதான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸ்வாவம்னு சொல்கிறது நேச்சருங்கிற அர்த்தம் இருக்குங்கிறார் ஆக திரவியத்தையும் குறிக்கும் ஒரு பொருளையும் குறிக்கும் சத்வங்கிறது பொருளை குறிக்கும் சத்வங்கிறது குணத்தை குறிக்கும் சத்வங்கிறது மன உறுதியை குறிக்கும் சத்வங்கிறது இயல்புங்கிறத குறிக்கும் சத்வங்கிறது பிஷாச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்கான் சத்வங்கிறது பிஷாச்சுக்கு ஒரு பேர் பிசாச்சுக்கு குறிக்கும் அப்புறம் சத்வங்கிறதுக்கு ஆத்மாவினுடைய இருப்பு தன் இருப்பையும் குறிக்கும் சத்வங்கிறது பலத்தையும் குறிக்கும் சத்வங்கிறது பிராணனையும் குறிக்கும் சத்வங்கிறது ஜீவனையும் ஜந்துவையும் குறிக்கும்ங்கிற பிராணேஷு ஜந்துஷு ओ, ஒம்பது मीनिंग இருக்குது இத்தனையிலையும் சத்வவான்னு சொல்கிறப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார் பலத்தை எடுத்துன்னு விட்டார் பலத்தையும் விவசாயத்தையும் எடுத்துட்டு இருக்கார் அஹ சத்வான் அப்படின்னு சொன்னால் வீரியம் சௌரியம் வீரியவான் சௌரியவான் அதுதான் அஹ சத்வான் அப்படின்னு சொன்னால் கத்திரியனுக்கு இருக்க வேண்டிய குணம் இது கீதையில் பகவான் கஷத்ரியனுடைய சுபாவத்தை சொல்கிறபோது சொன்னார் சௌரியம் தேஜோ திருதிர் தாட்சியம் யுத்தேச்சாப்பியபலாயனம் தானமீஸ்வரபாவஸ் க்ஷாத்ரம் கர்மஸ்வபாவஜம் அப்படி சொன்னார் அதாவது முதல்ல ஷத்ரீனுக்கு முதல்ல என்னென்னா ஷரீரத்தில் ஸ்டாமினா இருக்கணும் பாடியில் நல்ல ஸ்டாமினா இருக்கணும் ஷரீரத்தில் நல்ல பலம் இருக்கணும் ஷரீரத்தில் பலம் இருக்கணும்னா உடலில் மனசுலேயும் பலம் இருக்கணும் ஞானபலம் வேணும் அறிவும் பலமாக இருக்கணும் அறிவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்ணு காது மூக்கள்லாம் உறுதியாக இருக்கணும் அதனால் சௌரிய வீரியாதிக்கம் சத்வம் அஸ்ய அஸ்ய ஸ்ரீமநாராயணஸ் இது சத்வவான் சத்துவத்தை உடையவர் சத்வத்தை அது பிற அர்ச்சனை பண்ணுறத என்ன பண்ணணும் சத்வத்தை நம சவன் அப்புறம் அடுத்தது என்ன சாத்விக்காஷியம் சேகுணே பிரதானிய சேகு பிரதாத்விக்கன் விஷ்ணுவுக்கு சுவுணம் பிரதானம் ப்ரவுக்கு ரஜோகுணப்பிரதான ருதிரா தமோணப்பதான சேகு சத்வகுணத்தில் சத்வகுணம்னா என்னதுன்னா கிளாரிட்டி தத்த சத்வம் நிர்மலத்துவாத் பிரகாஷகமனாமயம் சுகசங்கேன பத்நாதி ஞானசங்கேன சானக கீதையில் பகவான் சொன்னார் சத்வகுணத்தை பற்றி சொல்ற போது சத்வகுணம்னா என்னென்னா ஃபுல் எப்போவும் தெளிவு என்ன அறிவில் தெளிவு எண்ணங்களில் தெளிவு பேச்சில் தெளிவு செயல்களில் தெளிவு எல்லாத்துலேயும் இருக்கிற தெளிவு அதுக்கு பேர் சத்வம் கிளாரிட்டி அது மாத்திரமில்லை அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை பிசுறு இல்லாத தெளிவுன்னா பிசுறு இல்லாத வீணானாதம்ங்கிற மாதிரி அனாமயம்னா ச ரஜோகுணத்தினுடைய தமோகுணத்தினுடைய தாக்கமில் தாக்கமில்லாத சத்துவகுணம்னார் பகவான் நிர்மலத்துவாத்து பிரகாசகம் அனாமயம் அது வந்து நிர்மலமாக மாசற்றதாக இருப்பதுனால ரொம்ப தெளிவாக இருக்குது அது என்ன பண்ணோம்னா மேலான இன்பத்தில் நம்மளை சேர்க்கும் அப்புறம் அறிவில் சேர்க்கும் சுகசங்கேன பத்நாதி ஞான சங்கேன சானக இந்த ஜீவாத்மாவை நல்ல ஆனந்தத்திலையும் நல்ல அறிவுலேயும் சேர்க்கும் அப்படின்னார் பகவான் அதை சொல்கிறாரு அதனால் விபி விஷ்ணு சத்வகுணப் பிரதான இல்லை சத்வே குணே சத்வகுணத்தில் பிரதானமாக ப்ரீடாமினட்லின்னு அர்த்தம் ப்ரீடாமினாக இருக்கார் சத்வே குணே பிராதேயா பிராதானியன ஸ்திதா இன்னும் ஃபுட் நோட்லாம் இருக்கு பார்ப்போம் சத்வகுணே அதுதான் பாடம் ஓகே பிராதான்யேன ஸ்திதா இது சாத்விகா அவன் ரொம்ப பரம சாத்விகனப்பா அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப புத்தி உள்ளவன் தெளிவானவன் ரொம்ப அமைதியானவனுங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிடுறோம் ஆனால் திறமைசாலிங்கிற அர்த்தமும் இருக்குது அமைதியாக திறமையாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் கொயெக்டாக இருக்கான் ஆனால் அது ஃபுல்லாஃப் என்னதுன்னா நிறைய சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து சத்துவ குணத்துக்கு சொல்கிறார் சௌரியம் விவசாயாதி கிரகணம் திற அத் அதி சரி க்ேத்தியா பாய்ண்ட் ஈஷரவு மாயுணியே அப்படி அபிமான सत्वेस्थितः சேஸ்த அப்படிங்கிறதுக்கு ஒரு பாகவத்தத்தை கோட் பண்ணுறார் இவர் தவனம் சுவஸ்தமயி பிரகத்தைஸ்தை யுக்தரத் ஸித்தியதாய்சிஹரேதி துருசனோர்நாசியு அதாவது ஈஸ்வரனுக்கு உபாதி மாயா அந்த மாயையில் மூணு குணம் இருக்குது அந்த மூணு குணத்தில் ஏன் வச்சுக்கணும் நம்ம பிரிக்கிறவோ பிரிப்போம் மாயையில் மூணாக பிரிப்போம் சு சுத்த சத்வகுணம் சுத்த ரஜோகுணம் சுத்த தமோ குணம் சுத்த சத்வகுணத்தில் சுத்த சத்வகுணத்துலையும் மூணாக பிரிப்போம் சத்வசம் சத்வரஜஸ்ஸு சத்வதமஸுங்க அந்த சுத்த சத்வசத்துவம் இருக்கே அது விஷ்ணு ரக்ஷகா பாதுகாக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அப்புறம் வந்து அதில் இருக்கிற ரஜோகுண அம்சத்தில் தான் பிரம்மா அவர் தான் படைப்பு கடவுள் சிருஷ்டிகர்த்தா இவர் ஸ்திதிகர்த்தா காக்கும் கடவுள் அவர் படைக்கும் கடவுள் அப்புறம் என்னதுன்னா அழிக்கும் கடவுள் சரீரத்தையெல்லாம் படைத்ததெல்லாம் அழிக்கணும் ருத்ராக அவர் தமஸில் அதாவது மாயையினுடைய சுத்த சத்வத்தில் இருக்கிற சத்துவம் விஷ்ணு சுத்த சத்வத்தில் இருக்கிற ரஜஸ்ஸு சுத்த சத்வத்தில் இருக்கிற தமஸு ருத்ராக அப்புறம் சுத்த ரஜஸ் இருக்குது அந்த சுத்த ரஜஸ்லேருந்து தான் இந்த ஜீவன்லாம் வெளிப்படுறோம் அது இது அடிமைகள் எல்லாம் வந்து இந்த ஜீவர்கள்லாம் வெளிப்படுகிறார் சோல்ஸ் எல்லா சோலும் வருது அப்புறம் தமஸில் இருந்து தான் பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மமாக வந்து அது அப்பஞ்சீகிருத்தமாக இருந்து ஞானேந்திரியங்கள் சூக்ம சரீரங்கள்லாம் உண்டாகி சூக்ம பிரபஞ்சம் உண்டாகி அதுக்கப்புறம் வந்து பஞ்ச அபஞ்சீ பஞ்சீகரணமாகி ஸ்தூல பிரபஞ்சம் வருது மாயையினுடைய சுத்த சத்வத்தில் தான் எனது திருமூர்த்திகள் மாயினுடைய ரஜஸில் இருந்து தான் இந்த ஜீவர்கள் மாயையினுடைய தமஸில் இருந்து தான் பஞ்ச் பஞ்சபூதங்கள் சூக்ம ஷரீரங்கள் சூக்ம பிரபஞ்சம் அப்புறம் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் சட்டில் லெவல் கிராஸ் லெவல் இத்தனையும் மாயை மூணாக பிரித்து மனசுக்குள்ளே பார்த்துக்கணும் அதில் இவர் சொல்கிறார் ஈஸ்வர உபாதிபூத்தாயாக மாயா யாக திரைகுண்ணியே அப்படி அந்த மூணு குணத்திலையும் அபிமான சம்பந்தேன அது நம்ம சொல்லுவோம் சத்வ மாயா யாக சுத்த சத்வசிக அபிமானிச்சைதம் விஷ்ணு எப்படி இருக்கு வரும் அபிமானி சைதன்யம் விஷ்ணுவும் விஷ்ணுவுக்கு டெஃபினேஷன் என்னன்னா மாயையினுடைய சுத்த சத்துவத்தில் இருக்கிற சத்துவத்தில் இருக்க சத்துவத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கிற கான்சியஸ்னஸுக்கு விஷ்ணுன்னு பேர் இது விஷ்ணுவோட அனுகிரகம் இருந்தால் புரியும் ஆ சம்பந்தேன விஷ்ணு ரூபேண சத்வே ஸ்திதா அதனால் சாத்விகா எனமஹா அதுக்கு பாகவதத்துலேருந்து கோட் பண்ணுறார் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லலை நம்பர் போடலை சத்வம் ரஜஸ்தம இகிரு குணாக பிரகிருனுடைய குணங்கள் சத்வம் ரஜஸ்தமாக தைஹி யுக்தா பர்ப்புருஷா அதில் சேர்ந்திருக்கிற பரபுருஷன் ஏவய அஸ்ய தத்தே ஏதோ ஒரு காண்டெக்ட் கிருஷ்ணராக இருக்கணும் கிருஷ்ண அதுதான் அந்த அதில் சொல்லி இருக்கிற அந்த பரம புருஷன்தான் இங்கே இருக்கான் அப்படிங்கிறார் அஸ்ய தத்தே இங்கே என்னென்னா ஸ்தித்யாதயோ ஹரி விரிஞ்சி ஹரேதி சம்ஜாஹா ஸ்தித்யாதயா ஸ்தித்தின்னு இவர் ஆரம்பத்தில் போடுறார் காக்கிறது ஹரி ஹரினா விஷ்ணு விரிஞ்சி பிரம்ம ஹர ருத்ரன் சம்ஞாஹ என்ற பெயருடையவர்கள் ஸ்ரேயாம்சி தற்ற ஹலு சத்வத்தனோர் நர்ணாம்சியு யார் அவன்தான் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு பொருளாதாரம் கொடுப்பான் புல இன்பத்தை கொடுப்பான் புண்ணியத்தை கொடுப்பான் எல்லாத்துக்கு மேலே ஞானத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிற தற்ற அந்த இத்தனை மூணு பிரம்மா விஷ்ணு ருத்ரனில் இந்த சத்வசரீரத்தை உடைய விஷ்ணுதான் விஷ்ணு அல்லவோ நமக்கு அனைவருக்கும் எல்லா நன்மையும் கொடுப்பவன் ஒருத்தன் படைக்கிறான் படைச்சிட்டு போயிட்டான் இன்னொருத்தான் அழிக்கிறதுக்கு காற்றுன்னு இருக்கான் இதுக்கிடையில் நீ யாரை ரொம்ப விசேஷமாக நினைப்பேன்னா என்னை காப்பாற்றின் இருக்கிறோன்னு தான் நான் விசேஷமாக நினைப்பேன் அதுதான் விஷ்ணுன்னு விட்டேன் அ சத்வத்தனோகோ நிருணாம்சியு இப்போது இதில் இந்த ராமாயணத்தில் ஒரு இது வரும் விபீஷணன் சத்வகுணத்தினுடைய அம்சம் கும்பகர்ணன் தமோகுணம் ராவணன் ரஜோகுணம் ஆனால் ராவணன் ரஜோகுணமாக இருந்தால் கூட அவன் பூஜை பண்ணது சிவனை கும்பகர்ணன் யாரை பூஜை பண்ணான்னு தெரியல ஆனால் விபீஷணோ விஷ்ணு பக்திம் வௌரே சத்வகுணான்வித்தஹா அப்படின்னு இருக்கு ராமோதந்தத்திலாம் முதல்ல சம்ஸ்கிருதம் படிக்கிற போதுதான் படித்தோம் ஆக விபீஷனோ விஷ்ணு பக்திம் வௌரே சத்வகுணான்வித்தஹா விபீஷணன் விஷ்ணு பக்தியை விரும்பினானான் ஏன்னா அவன் சத்வகுண பிரதானம் அதனால் சாத்விகாய நமஹா முடிஞ்சுது இந்த நாமக்கு அர்த்தம் முடிஞ்சது இனி அடுத்தது சத்தியா சத்வவான் சாத்விக சத்யா சத்வானுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு சாத்விகத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு சத்தியனுக்கு அர்த்தம் பார்க்குறோம் இப்போ சத் அதுக்கு என்ன அர்த்தம்னா சத்சு சாதுத்வாத்து சத்யா ஏன்னா பல இடங்களில் சத்தியசப்தம் வந்திருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அதனால் இப்போ இங்கே ஒரு அர்த்தம் சொல்கிறாரு சத்சு சாதுத்வாத்து சத்யா சத்சுன்னா நல்லோர்களிடத்தில் சாதுத்வாத்து நல்லவர்களாக இருக்கும் தன்மையாக இருக்கிறார் நல்லோர்களிடத்தில் நல்லவராக நல்லவர்களாக இருக்கும் தன்மையாக இருப்பதால் அவருக்கு சத்யா என்று ஒரு திருநாமம் ஆகவே சத்தியாயநம பாஷ்யம் எவ்வளோதான் இருக்குது பாஷ்யத்தில் அவ்வளோதான் போட்டிருக்கு சத்சு சாதுத்வாத் சத்யா அடுத்தது சத்ய தர்ம பராணா ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் யார் சத்சு சத்சுங்கிற வார்த்தைக்கு வேதசாஸ்திர அனுசாரேன வர்த்தமானாசு வர்த்தமானேஷு அப்படிங்கிறார் வேதத்தில் சொன்னபடி வாழ்கின்ற மக்களிடத்தில் அஸ்தி பிரம்மேதி பிரம்ம அஸ்தி அஸ்தித் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையாக அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்களாகவோ ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சாது இதுக்கு கொட்டேஷன் என்னன்னா அசன் வசபவதி அசத் பிரம்மே தி அஸ்மேதிதம்துரி தைத்திரோபனந்தவீ அணுக்காவம் சத்தம் ஜானமனவினோத்து அண்ணத்வை பிரஜா பிரஜாய் பிராணந்தேவனுணி எதோ வாச்சோனஞ்ஞந்தனு அடுத்த அணவநூவ்ஷ்ந்தவீவனுக்கம் முதல் பஞ்சாதி முதல் அனுபவம் முதல் மந்திரம் அங்கே என்ன சொல்லியிருக்கு அதாவது கடவுளை இல்லை என்று சொல்கின்றவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டவனை இந்த உலகத்தில் பெரியோர்கள் நல்லவன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கடவுளை இருக்கிறார் என்று எவன் அறிகிறானோ அவன் தன்னையே கடவுளாக உணர்கிறான் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் ரெண்டு மீனிங் ஒழுக்கமாக இருக்காங்கிறது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் அவன் கடவுளையே உணர்ந்து விடுகிறான் தன்னையே கடவுளாக உணர்கிறான் ரெண்டு அர்த்தம் இருக்குங்க அதை கோட் பண்ணுறாரு ஆகா சத்சு சத்சுன்னா என்ன அர்த்தம் வேதசாஸ்திர அனுசாரேன வர்த்தமானேஷு வேதசாஸ்திரங்களை அனுசரித்து வாழக்கூடியவர்களிட வாழக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறார் சத்சு சாதுகு சத்யாங்கிறதுக்கு அர்த்தம் அஸ்தி பிரம்மேதி பிரம்ம அஸ்தித்வ வித் சு பிரமம் இருக்கிறது என்கின்ற அறிகின்றவர்களிடத்தில் அறியத்திலோ சாதுஹூ சாதுன்னா என்ன அதுக்குனால சத்யாங்கிற பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுற தத்திர சாதுஹூ பாணினி சூத்திரம் நாலாவது அத்தியாயம் நாலாவது செக்ஷன் தொண்ணூற்றி எட்டாவது சூத்திரம் பாணினி சூத்திரம் அதில் எத் பிரத்யா எத்தியாக அந்த சத்தோட எத யான்னு அந்த சத்துங்கிற பிரத்ய இதில் எப்ரத்தியம் சேர்த்துனு விட்டார் சாதுகுங்கிற சப்தத்துக்கு சத்யாங்கிறதுக்கு சாதுகுன்னு எப்படி மீனிங் வரும் அப்படின்னா சத் யா சத்துங்கிறது வந்து சாது யாங்கிறது எப் பிரத்தியம் இதுக்கு வந்து இந்த எப்ரத்தியம் வந்து பாணினி சூத்திரத்தில் இருக்குது வியாக்கரண சூத்திரத்தில் இருக்குது ஆகையினால் சத்தியசப்தம் வந்து சாதுவை குறிக்கிறதுங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படுத்திவிட்டார் ஆச்சாரியர் சத்தியானா சாதுன்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டார் படி முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் படித்தவன் அதனால் இவர் என்ன பண்ணிருக்கார் விபத்திக்காரர் தாரக பிரம்மாநந்தா அதை விளக்கி எதுனால ஆச்சாரியர் சாதுகுங்கிற அர்த்தம் சொல்கிறாருங்கிறதுக்கு காரணத்தை சொல்லிவிட்டார் இதுதான் மகிமை ஆ சத்சு சாதுத்வாத் சத்தியா சரி அடுத்தது சத்ய தர்ம பராயணா சத்திய தர்ம பராயணா சத்ய தர்ம பராயணான்னா என்ன அர்த்தம் சத்ய இது படிக்கவே இல்லை சத்சு சாதுத்வாத் சத்தியா சத்சு சாதுத்வாத் சத்யா நல்லோர்களிடத்தில் நல்லவர்களாக இருக்கும் தன்மையை தன்மையாக இருப்பதால் இவர் சத்யன்னு எனப்படுகிறார் அதை தான் நம்ம பார்த்தோம் ஆனால் விவருத்திக்காரருடைய வியாக்கியானத்தையும் பார்த்துட்டோம் வேதசாஸ்திர நெறிப்படி வாழுகின்றவன் கடவுள் இருக்கிறார் என்பதை நன்கு அறிந்து கொண்டவன் கடவுளை ஏற்றுக்கொண்டவன் சாது வேத நெறிப்படி வாழ்பவன் சாது அந்த சத்தியசப்தத்துக்கு சாதுங்கிறதுக்கான காரணம் வியாக்கரண சூத்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படுது இனி அடுத்தது சத்திய தர்ம பராயணா ரொம்ப அழகான நாமா சத்தியே யதாபூதார்த்த கதனே தர்மேச்ச சோதனால சத்ய சத்தியதர் பராண சத்யேகே சோதனால சத்யபராய சத்யபராண சத்யம் வத தர்மச்சர அப்படின்னு இருக்கு ரெண்டையும் சேத்துட்டாரிங்க சத்யமராய சத்திய தர்ம பராண சத்தியே சத்தியன்னா என்ன அர்த்தம் யதாபூத அர்த்த கதனே உள்ளத உள்ளவாறு சொல்கிறது எது எப்படியோ அது அப்படியே சொல்கிறது அதனால தான் வள்ளுவர் வாய்மைன்னு வாய்மை யதாபூதார்த்த கதனம் சத்தியம் சத்தியத்துக்கு லட்சணம் யதான்னா எப்படி பூதார்த்தம் ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அது அப்படியே சொல்கிறது எப்பொருள் யார்வாய் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது வேற அது நுணுக்கமானது எப்பொருள் யார் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதெல்லாம் புத்திக்கு அறிவுனா இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இந்த இடத்துல அதாவது பகுத்தறிகிற ஆற்றலை பற்றி தான் அறிவுங்கிறார் திருவள்ளுவர் ஆனால் வாய்மைன்னா என்ன அர்த்தம்னா பொய்யாமை தான் வாய்மை அக்கார்டிங் டு சாஸ்திரம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அது பொய் கலக்கப்பட பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை அன்ன புகழில்லை ஆ சத்தியதுக்கு என்ன அர்த்தம் யதாபூதார்த்த கதனே உள்ளத உள்ளவாறு சொல்கிற விஷயம் அது தர்மே ச தர்மங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சோதனாலக்ஷனே தர்மங்கிறது சாஸ்திரத்தில் இதை செய் இதை செய்யாதே பொய் பேசாதே நான் நிறுத்தம் வதேத் சத்தியம் வத அதுதான் சோதனாலக்ஷணம் தர்மேச்ச தர்மேச்சன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது அஹரஹ் சந்தியாமு பா சீத ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணு இப்படி எங்கெல்லாம் சாஸ்திரத்தில் விதி வாக்கியம் அதுக்கு பேர் தான் தர்ம சோதனாலக்ஷணம்ங்கிறார் ஆ சத்தியத்துக்கு டெஃபினேஷன் அர்த்தம் என்ன யதாபூதார்த்த கதனம் சத்தியம் தர்மே சோதனாலர்த்தோ தர்ம பூர்வமீமாசா சூத்திரம் சோதனாலக்ஷார்த்தோ தர்ம இதை செய் இதை செய்யாதேன்னு சாஸ்திரம் எந்தெதை உபதேசம் பண்ணியிருக்கோ ரெஃபர் பண்ணிக்கலாம் பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ஸ்லோகம் இருபத்தி ஸ்லோகம் ரெஃபர் பண்ணிக்கலாம் எஸ் ஷாஸ்திரவிதிமுசிய வர்த்தே காமக்காரத்தி அவ்வாதி ந சுகம் நராங்கம் தாஸ்திரம் பிரமாணத்தை காரிய காரியவியவ் தௌஞ்சுவாஸ்திரிதானோக் கர்மகத்து மகார்ஹசி சாஸ்திரவிதியை மீறி மனசு போனபடியெல்லாம் ஒருத்தன் பண்ணினான்னு சொன்னால் அவனுக்கு எந்த வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்காதுங்கிறது ஆகையினால நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் சாஸ்திரம் சொன்னத்தைச் செய்யணும் சாஸ்திரம் சொன்னபடி சிந்திக்கணும் சாஸ்திரம் சொன்னபடி பேசணும் சாஸ்திரம் சொன்னதை செய்யணும் அதில் தஸ்மாத் என்ன ஞாத்வா சாஸ்திரவிதான உத்தம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத தெரிஞ்சு நீ கர்மாவை பண்ணணும் ஆ சோதனா லக்ஷனே நியத்தா இத்தி பகவான் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா எல்லாரையும் நியத்தஹா இதுக்குள்ளே தான் எல்லாரும் இருக்கணுங்கிறாராம் போய் பேசினேன்னா உங்களுக்கு அதாவது இது குணம் பொய் பேசாமல் இருக்கிறதுங்கிறது குணம் ஆனால் தர்மம்ங்கிறது வெளியில் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணக்கூடிய என்னது பூஜைகள் சடங்குகள் தெய்வீக சடங்குகள் குடும்ப கடமைகள் அப்புறம் நம்முடைய ஆட்டிடியூடு பாவனைகள் அப்புறம் நம்முடைய குணங்கள் பண்புகள் எல்லா சேர்த்து தான் தர்மம்னு பேர் அதனால தான் சங்கராச்சாரியர் கேட்ட இதில் தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்தில் சத்தியம் வத தர்மஞ்சரன்னு சொல்கிற போது தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் அடங்குற போது என்னதுக்கு தனியாக சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் தர்மத்துக்குள்ளேயே சத்தியமும் ஒரு தர்மம் தானே அப்படி இருக்கிறபோது சத்தியம்வத தர்மஞ்சரன்னு என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ப பூர்வ பண்ணி பதில் சொல்கிறார் வாஸ்தவந்தான் தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் வந்துடுறது ஆனாலும் சத்தியத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது மாத்திரமில்லை சத்தியம் வந்து சாமானிய தர்மத்தை குறிக்கிறது தர்மங்கிற சப்தம் விசேஷத்தை குறிக்கிறதுன்னு விட்டார் சாமானிய தர்மங்கிறது எல்லாருக்கும் ஜென்ரல் தர்மம்ங்கிறது வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறார் அங்கே நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சிந்தனை பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மன்மார்ந்த நல்வாழ்த்துகள் விஷ்ணு ஜிஷு மகாவிஷு பிரபவிஷரம் அனைம் நமாருஷோத்தமம் நமோஸ்வனன்ய சகசிரமூர் சகசிரபாட்சிருபாஹே சகிரநா புருஷா சாஸ்வோட்டிணே நோவிந்தநீர்வி சத்கருநா மகாராஜ கீ ஜை ஆதிகருநாஸ்வம